அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அவா என்ப எல்லா உயிர்க்கும் எஞ்ஞான் வித்து உள்ளந்தோறும் வள்ளுவம் என்கிற தலைப்பிலே திருக்குற்பாக்களின் பொருளை நாம் வரிசைப்படுத்தி சில தலைப்புகளின் அடிப்படையிலே சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் அறிவு நலத்தை நிறைவு செய்த நாம் மனநலம் என்கிற தலைப்பிலே அன்புடைமை அடக்கமுடைமையை பார்த்த பிறகு இப்பொழுது அவா அறுத்தல் சிந்தித்து கொண்டிருக்கிறோம் அவா என்றால் ஆசை இங்கே முக்கியமாக பேராசையும் எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் இந்த இடத்துல அவா என்பது எந்த அளவிலும் தேவையில்லை என்கிற அடிப்படையில் தான் சொல்லியிருக்கிறது நாம் நம்முடைய வாழ்க்கைக்கு தகுந்த மாதிரி இந்த விஷயத்தை பொருள்படுத்தி கொள்ள வேண்டும் இல்லறத்திலே இருக்கின்றவர்கள் அறத்திற்குட்பட்ட அவாவை வைத்திருக்கலாம் தவறில்லை ஆனால் துறவு வாழ்க்கையில் இருக்கின்றவர்களுக்கு துளிக்கூட அவா இருக்கக்கூடாது சமூகத்துக்கு நன்மை செய்யக்கூடிய அவாவை எந்த குறையும் சொல்லுவதில்லை தனிப்பட்ட முறையிலே தான் இன்பங்கள் புல இன்பங்களை தூய்க்க வேண்டும் என்கின்ற அவாவைத்தான் அவா என்று சொல்லப்படுகிற ஆசையைத்தான் அடியோடு நீக்க வேண்டும் என்று வள்ளுவர் சொல்லியிருக்கிறார் எனவே இந்த ஆசையை நாம் நெறிப்படுத்திக் கொள்ள வேண்டும் சமூகத்தில் எல்லோருக்கும் இன்பம் அடைய வேண்டும் இன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் இருக்கிறது பெரும்பாலான மக்கள் புலனின்பத்தைத்தான் இன்பமாக கருதுகிறார்கள் முகத்தில் கண்கொண்டு பார்க்கின்ற மூடர்கள் அகத்தில் கண்கொண்டு பார்ப்பதே ஆனந்தம் அறிவுனால உயர்ந்த மேலான தத்துவங்களை தியானம் செய்வதனால் ஏற்படக்கூடிய இன்பம் பெரும்பாலான மக்களுக்கு இல்லை என்பது உண்மைதான் ஆனால் எல்லோரும் அதற்கு முயற்சிக்கவும் கடமைப்பட்டிருக்கிறார்கள் ஆ இல்லற வாழ்க்கையிலே அவா ஆசையை அற வழியிலே பிறகு மனதை பக்குவப்படுத்தி அவாவிலிருந்து விடுபட வேண்டும் என்பதுதான் வள்ளுவர் நமக்கு அருள்கின்ற உபதேசம் துறவரையலையில் இருந்தாலும் நாம் இதை நெறிப்படுத்தி நாம் புரிந்து கொள்வோம் முதலில் அவாவினால் ஏற்படக்கூடிய விஷயங்கள் என்ன என்பதை இங்கே சொல்லுகிறார் வள்ளுவர் எல்லா உயிர்க்கும் எல்லா உயிருக்கும்னா என்ன எல்லா உடம்பில் இருக்கிற உயிர்களுக்கும் அது மனித உடம்பாக இருக்கலாம் புல் உடம்பாக இருக்கலாம் புழு உடம்பாக இருக்கலாம் விலங்கு உடம்பாக இருக்கலாம் எல்லா உயிர்க்கும்னா அனைத்து உடலிலே வாழ்கின்ற உயிர்களுக்கும் அப்படின்னு பொருள் எஞ்ஞான்றும் எஞ்ஞான்றும்னா எப்பொழுதும் அனைத்து உடல்களிலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எல்லா உயிர்களுக்கும் எப்பொழுதும் தவா அது திருக்குறளுடைய அந்த முறை இருக்கு அதுக்காக தவா அப்பிறப்பு தவான்னு சொன்னால் அழியாமல் தொடர்ந்து வருகின்றனு அர்த்தம் தொடர்ந்து இந்த உயிர் பல உடல்களை எடுத்துக்கொண்டே இருக்கிறது தவா அப்பிறப்பு அழியாது தொடர்ந்து வருகின்ற பிறப்பு பல்வேறு உடல்களில் மாறி மாறி புகுந்து துன்பங்களை நுகர்தலை துன்பங்களைனா நுகர்கின்றது அந்த நுகர்கின்ற தன்மையை ஈனும் ஈனும்னா உண்டாகும்படி கொடுக்கின்ற வித்து வித்துன்னா காரணம் விதை அவா என்ப அவ சொன்னால் பெரியோர்கள் சொல்கிறார்கள் மேலும் மேலும் நம்மை அறியாமையில் ஆழ்த்தும் ஆசை என்று மெய்யறிவாளர் பகர்வார்கள் மெய்ப்பொருளை உணர்ந்தவர்கள் என்ன சொல்லுவார்கள் என்று கேட்டால் எல்லா உடம்புக்குள்ளேயும் உயிர்கள் இருக்கின்றன அந்த உயிர்களுக்கு உள்ளம் இருக்கிறது அந்த உடலிலே புலன்களை நுகர்வதற்கான கருவிகள் அமைந்திருக்கின்றன அந்த கருவிகளின் வழியாக உலக பொருள்களின் மூலம் தொடர்பு ஏற்படுகிறது அதனால் இன்பம் தூய்க்க வேண்டும் என்கின்ற எண்ணம் அறியாமையால் ஏற்படுகிறது உண்மையிலேயே உயிர்களுடைய இயல்பு நிறைவான தன்மை என்றுமே இன்பமாக இருக்கும் தன்மைதான் உயிர்களுடைய இயல்பு இதை நாம் உறக்கத்திலே உணர்ந்து கொள்ளலாம் உறக்க அனுபவத்தை ஆராய்ச்சி பண்ணினால் நமக்கு தெரியும் எவ்வளவுதான் ஆசையா இருந்தாலும் தூங்குறதை நம்மளால் விட முடியாது எத்தனை தான் பேர் இன்பப் பொருள்கள் நம்ம கிட்டத்தில் இருந்தாலும் நம்மளால் கொஞ்சம் உறங்கணும்னு நினப்போம் அப்போ தெரியும் உறக்கத்தில் வந்து எத்தனை பொருள்கள் இருந்தாலும் உறவுகள் இருந்தாலும் உறக்கத்திலே எல்லாவற்றையும் விட்டுவிட்டு சில நேரம் அமைதியாக இருக்க வேண்டும் என்று இயற்கையே நம்மை தூண்டுகிறது விழித்தால் நம்முடைய ஆசை பேராசையெல்லாம் அறிவுள்ளவர்களுக்கு புலப்படுகிறது ஆகவே இந்த குரலில் முதல்ல உணர்த்தக்கூடிய விஷயம் என்னென்னா எல்லாருக்கும் எப்போவும் மறுபடியும் மறுபடியும் துன்பத்தை கொடுக்கக்கூடிய உடல் பற்று உலகப்பற்ற கொடுக்கக்கூடிய சக்தி இந்த ஆசைங்கிறதுக்கு தான் இருக்குது ஆசைதான் காரணம் புத்தர் பெருமான் சொன்ன மாதிரி ஆசையே துன்பத்துக்கு காரணம்னார் ஆசைக்கு காரணம் அறியாமை என்பதுதான் சாஸ்திரங்களுடைய உபதேசம் எதே அறியாமைனா தன்னை பற்றிய உண்மையே அறியாமை உலகத்தினுடைய தன்மையை பற்றிய உண்மையை அறியாமைதான் காரணம் ஆகவே ஆசையினுடைய சொரூபத்தை சொல்றார் ஆசை இருந்தா ஜென்மா உண்டு எத்த எத்த காமகா தத்திர தத்திர கர்ம கர்மனா ஜென்ம ஆசையும் செயலும் பிறப்பு இறப்பு துன்பமும் தொடர்ச்சியாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது இதை உணர்த்துறதுக்கு தான் இந்த குரல் சொல்லுகிறது எல்லா உயிர்க்கும் எஞ்ஞான்றும் தவா வித்து அவா என்ப அவா என்று பெரியோர்கள் அறிவாளிகள் மெய்யறிவாளிகள் சொல்லுகிறார்கள் என்பது இதனுடைய கருத்து தொடர்ந்து நாளைக்கு படிப்போம் அவா என்ப எல்லா உயிர்க்கும் எஞ்ஞான்றும் தவா வித்து அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம்